அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்பர்களே சிறிது காலம் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது மீண்டும் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே நாம் படித்து கொண்டிருந்த திருவள்ளுவரின் திருவருள் துணையோடு மீண்டும் இன்று முதல் தொடர்கிறோம் இந்த விஜயதசமி நன்னாளில் நம் அனைவருக்கும் நல்ல உடல் வலிமையும் வாழ்க்கைக்குத் தேவையான எல்லா செல்வங்களும் சிறந்த பயனுள்ள அறிவும் அமைந்து சமூகத்திற்கு நல்ல சேவைகளை செய்து நாமும் இன்புறுவோம் வருங்கால தலைமுறைகளுக்கும் நல்லதொரு வழியை காட்டுவதற்கு பிரார்த்தனையோடு கூடிய முயற்சியை செய்வோம் உற்ற நோய் நீக்கி உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணி மனநலம் என்கிற தலைப்பிலே நாம் நாற்பத்தி அதிகாரம் அதாவது தலைப்பு அதிகாரம் என்றால் தலைப்பு சப்ஜெக்ட் மேட்டர் பெரியாரை துணைக்கோடல் என்கிற பகுதியிலிருந்து நாம் கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த குரட்பாவிலே வள்ளுவர் சொல்லுகிறார் நமக்கு எப்பொழுதும் அனுபவம் மிக்க பெரியோர்களுடைய துணை வேண்டும் அறிவும் அன்பும் அறமும் அனுபவமும் ஒருங்கே அமைய பெற்ற பெரியோர்களுடைய துணையோடு நாம் வாழ்க்கையை நடத்துவோமே ஆனால் நம் வாழ்க்கை மிகச் சிறப்பாக தெய்வீகமானதாக அமைதி உடையதாக இன்பம் உடையதாக விளங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அதுவும் ஒரு அரசனுக்கு பெரியோர்களுடைய துணை மிகவும் அவசியம் எல்லோருக்கும் அவசியம் வாழ்க்கையில் சத் சங்கம் என்று சொல்கிறோமே அந்த ஒரு நல்லார் எல்லோருக்கும் அவசியம் அந்த நல்லார் தான் இங்கே பெரியாரை துணைக்கோடல் என்கிற தலைப்பிலே திருவள்ளுவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் உபதேசித்திருக்கிறார் அந்த பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற போது பெற்றியார் பேணிக்குழல் பெற்றியார் சொன்ன அந்த அறிவும் அனுபவம் எல்லா பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் ஆக நோய் உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் இனிமே வாழ்க்கையில் மறுபடியும் துன்பம் வராம முன்னாலேயே பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை அறிந்த பெரியோர்களை நாம் துணையாக கொண்டு வாழ வேண்டும் என்பது கருத்து என்ன சொல்லி இருக்கு நோய் நீக்கின்னு சொன்னா நமக்கு வந்திருக்கிற கஷ்டம் நோயினா உடம்புக்கு வந்திருக்கிற வியாதி மாத்திரம் இல்லை பல்வேறு துன்பங்கள் ஆக இந்த இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய துன்பங்கள் மனிதர்களால் உண்டாகிற துன்பங்கள் பொறாமையோட பகைமை உணர்ச்சியோட பலர் நமக்கு துன்பங்களை தருவார்கள் ஆகவே இயற்கையின் சீற்றங்களால் வரக்கூடிய துன்பங்கள் பொறாமை பகைமை உணர்ச்சியோடு வரக்கூடிய துன்பங்களையெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு பெரியோர்கள் தேவை ஆக இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும் இனிமே பிரச்சனையே வராம காப்பாத்திக்கிறதுக்கு வழியும் தெரியணும் அதான் உராமைன்னா நோய் வராமை அப்படின்னு அர்த்தம் இருக்கிற நோய் தீரணும் அப்படின்னா இருக்கிற துன்பத்தை தீக்கிறதுக்கும் நமக்கு பெரியவங்களுடைய உதவி வேணும் இனிமே வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடி காப்பாற்றிக்கிறது வறுமுன் காப்பதுன்னு சொல்றோம் இல்லையா இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்லுவார் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோயின்னு சொல்லுவார் அதாவது வாழ்க்கையில் இன்னெல்லாம் வரக்கூடும்ங்கிறத ஒரு மாதிரி ஊகம் பண்ணி அனுமானம் பண்ணி ஜாகிரதையோடு இருக்கிறவனுக்கு எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு அந்த அறிவோடு வாழ்கிறவனுக்கு அதிர வருவதோர் நோய் இல்லைன்னர் பெரிய துன்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை வராதுன்னு சொன்னார் அது இங்கேயும் நோய் உறாமை துன்பம் வராமல் முன்னாலேயே அதை பாதுகாத்துக்கிறதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றியார்னால் இதெல்லாம் தெரிந்தவர்கள் அவங்களுக்கு எப்படி பிரச்சனையை தீர்க்கணும்னு தெரியும் இனிமே பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறதுக்கு வழி என்னங்கிறதும் தெரியும் அவங்கள பேணி பேணின்னா அவங்கள்ட்ட அன்போடு அவங்கள மதித்து அவங்கள்ட்ட பணிவாக இருந்து குழல் அப்படின்னா துணையாக வச்சுக்கணும் அரசன் எப்பொழுதுமே பெரியோர்களை தனக்கு பக்கபலமாக துணையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து எதிர்காலத்திலாம் பெரிய துன்பங்கள்லாம் வராமல் நல்ல ஆலோசனைகளெல்லாம் சொல்லி தடுக்கக்கூடிய சக்தி படைச்ச பெரியோர்களுடைய துணையை அப்படின்னு நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதை செய்த தவறுகளால் வந்த துன்பங்களை போக்கிக் சக்தி வேணும் இனிமே வரக்கூடிய தவறுகளை தங்கிட்ட வராமல் பார்த்துக்கிறதுக்கும் வழிமுறைகளை தெரிந்து கடைபிடிக்கணும் பெரியவங்களுடைய அறிவும் அனுபவமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை நன்றாக உணர்த்தி இருக்கிறார் பெரியோர்கள் சொன்னார்கள் நீதிசாரத்தில் கங்கை நதி பாவம் சசி தாபம் கற்பகந்தான் மங்களூரும் வறுமை மாற்றுமே துங்கமிகும் இக்குணமோர் மூன்றும் பெரியோரிடம் சேரின் அக்கணமே போம் என்று அறியினர் குளிச்சா பாவம் போகும் சந்திரனுக்கு முன்னால் இருந்தால் நமக்கு இந்த சூடுனால வந்த உடம்புல இருக்கிற எரிச்சல்லாம் போகும் கற்பக மரத்துக்கிட்ட போனோமான நம்முடைய வறுமை எல்லாம் போய் செல்வமெல்லாம் வரும் ஆனா இந்த மூணு குணமும் மகான்கள்ட இருக்கிறது பெரியோர்கள்கிட்ட இருக்கிறது என்று இந்த நூல் சொல்கிறது கங்கை நதி பாவத்தை போக்கும் சசி தாபத்தை போக்கும் கற்பகந்தான் மங்களூரும் வறுமை மாற்றுமே கற்பகம் வந்து வறுமை மங்களூரும் மாற்றுமே துங்கமிகும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் இக்குணமோர் மூன்றும் பெரியோரிடம் சேரின் அக்கணமே போமென்ற ஆகவே இந்த பாவமும் போகும் தாவமும் போகும் வறுமையும் போயிடும் மகான்களோட பெரியவர்களோட பழகினா நம்முடைய பாவங்கள் நீங்கும் மீண்டும் பாவங்கள் செய்ய மாட்டோம் நம்முடைய மன துன்பங்கள் எல்லாம் மறுபடியும் துன்பம் வராது நமக்கு வாழ்க்கையில வரும போயிடும் செல்வம் ஓங்கி சேரும் இது அப்படியே சம்ஸ்கிருத்திலே ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறது கங்கா பாபம் சசி தாபம் தைன்யம் கல்பதருஸ்ததா பாபம் தாபஞ்ச தைன்யச் ஹந்தி சஜ்ஜன சங்கமஹா இப்போ சொன்ன தமிழ் பாடல் தான் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் இருக்கிறது அதே அர்த்தம்தான் இதுக்கும் ஆகவே இதோட பொழிப்புரை என்னன்னு கேட்டால் இயற்கை ஆளுகின்ற தெய்வங்களாலும் மனிதர்களாலும் வரக்கூடிய இயற்கையினுடைய சீற்றங்கள் இயற்கையை ஆளுகின்ற கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத சக்திகளாலும் மனிதர்களாலும் அதாவது பிற மனிதர்களாலும் வருகின்ற துன்பங்களை நீக்குகின்ற முறை அறிந்து நீக்குகின்றதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அந்த துன்பங்கள் ஏற்படாத வண்ணம் முன்னமேயே அறிந்து காக்கக்கூடிய திறமை படைத்த பெரியோர்களை போற்றி மதித்து நமக்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குரலின் பொருள் ஒற்ற நோய் நீக்கி உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவேந்த மகா சுவாமிகளின் உள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஒன்று ஒன்று ஒன்று ஒன்பது